கல்பத்த மோ நமதிஷே மோ வா மோய பிரசிஞ்சீவிதம் வயோ கங்கா யமுனோய நமோ நமோ கங்காய முனோர்மு நம வாழ்மூதாகிய போடே புலந்தது பூங்கழற்கு இணை துணை கொண்டு ஏற்றினின் நின் முகத்த மக்கருள் மாலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழுவோ சேற்றிதழு காமலங்கள் மலரும் தன்வாயல் சூழ் திருப்பெருந்தூரையூடை சிவபெருமானே ஏற்றுயர் கோடியூடாயனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எம் பெருமான் பள்ளி எழும் பொருட்டு சரியாக அமர்ந்து கொள்வோம் தலை கழுத்து உடலின் பகுதி, தூள்களிலிருந்து இடுப்பு வரை நேராக சீராக இருக்க சீராக இருப்பது உணரப்பட தாய் தந்தை குரு ஆகியோரை वणंगो मितृभ्यागुरचरारिंद नमो श्री सद्गुरु नमो नम தாய் தந்தை குரு ஆகியோரின் ஆசீர்வாதத்துடன் தியானத்தைத் தொடங்குவதாக கருதிக்கொள்வோம் ஆழ்ந்து சுவாசித்து உடல் உறுப்புகள் அனைத்திலும் இரத்த ஓட்டம் சீராக அமைவதை உணர்வோமாகும் முதர் முதல் உள்ளங்கால்கள் வரை உறுப்புகள் அனைத்தும் விரைப்பாக இல்லாமலும் தொய்வாக இல்லாமலும் தடத்தப்பட்டிருப்பதாக பாவித்து உணர்வுமா சுவாசத்தின் போக்குவரவை சற்று விழிப்புணர்வோடு கவனிப்போமா மனதின் அமைதியும் நன்கு உணரப்படட்டும் இனி வரும் கருத்துக்களை ஆழந்து எண்ணுவோம் பிறப்பும் இறப்பும் இல்லாத உயிர்களாகிய நமக்கு மனித பிறவி மனித உடல் தாற்காலிகமாக கிடைத்திருக்கிறது இந்த உடல் வாழ்க்கை பிறப்பு இறப்பு மற்றும் பல்வேறு மாற்றங்களை உடையது உயிர்களாகிய நமக்கு மனித உடல் கிடைத்திருப்பதற்கு உண்மையான காரணத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்பத் துன்பங்களை அனுபவிப்பதற்காகவே இந்த உடல் உயிர்களுக்கு அமைந்திருக்கிறது என்றாலும் இந்த உடலின் வாயிலாக இன்பத் துன்பங்களை வெல்லுவதற்காகவே தரப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து வேண்டும் மனித உடலின் சிரப்பை நன்கு உணர வேண்டும் உடலை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அறிந்து அதற்கேற்றவாறு செயல்பட வேண்டும் புண்ணிய பூமி பாரத தேசத்தில் சிறப்புற்று விளங்குகள் பாரத தேசமே புண்ணிய பூமி என்ற போதிலும் இமயமலையின் திருவடியில் புனிதம் மிக்க கங்கா நதியின் கரையில் உயர்ந்த சாதகர்கள் ஆத்ம சாதகர்கள் வாழ்கின்ற இடத்திலே நமக்கு நல்ல வாய்ப்பு அமைந்திருக்கிறது புனித பூமி மனித வாழ்வின் குறிக்கோளை வேதங்களின் வாயிலாக உணர்த்தியம் உருப்புகள் நன்றாக இருக்கும் பொழுதே மனித பிறவியின் குறிக்கோளை நாம் உணர்ந்துவிட வேண்டும் வாழ்க்கையின் குறிக்கோளை அறிந்து அந்த குறிக்கோளை அடைவதற்குரிய சாதனங்களை நிறைவேற்றி குறிக்கோளற்ற இருப்பதே மனித பிறவியின் கடமையாகும் மையான குறிக்கோள் என்ன என்பதை அறிந்து அந்த குறிக்கோளை அடைவதற்குரிய நெறிமுறைகளை பின்பற்றி குறிக்கோளை அடைந்து குறிக்கோள் இல்லாத நிலையை உணர வேண்டும் சாத்திய சாதனங்களை அறிந்து பின்பற்றி சாத்தியத்தை அடைந்து சித்தர்களாக வேண்டும் அதுவே நமது நோக்கம் பொருளியீட்டுவதோ புலனின் புலனின்பங்களை துய்ப்பதோ உண்மையான நோக்கமாக குறிக்கோளாக இருக்கலாகாது என்றே சாஸ்திரங்களும் மகான்களும் இடைவிடாது உபதேசி என்றனர் இறைவா கங்கை அன்னையே தாற்காலிகமான மனித உடலில் வாழ்கின்ற நான் இந்த உடலின் வாயிலாக அறச்செயல்களை ஓயாது இடைவிடாது செய்வதற்கு அருள் புரிவாயா அறவினை ஓகாதே செல்லும் வாயெல்லாம் செய்வதற்கு அருள் புரிவாயாகும் இப்புலகத்திற்கு மனதாலும் சொற்களாலும்ளாலும் நன்மை செய்வதே நமது செயலாக அமைய பரோபகாராந்தம் சரீரம் பிறருக்கு நன்மை செய்வதன் மூலம் நமக்கு நன்மை செய்து கொள்கிறோம் துன்பமில்லாத இன்பத்தை இடைவிடாது நாம் உணர வேண்டுமானால் இதுவே உபாயம் பொருளும் புல நிம்பங்களும் அறத்தால் வியாபிக்கப்படும் பொருளிலும் புல நிம்பங்களிலும் அறம் நிறைந்திருக்கட்டும் நாட்டமும் புடனின்ப நாட்டமும் நங்கு குறைந்து ஆண்டவனைச் சார்ந்திருந்து அற இடைவிடாது செய்வோமாகும் மா மாதா அதற்கு அனுகிரகம் செய்கிற நம்முடைய பிரார்த்தனை அதுவாகவே இருக்க அறிவும் அறமும் அன்பும் நம் வாழ்வில் மேலோங்கி இருக்கட்டும் தெளிந்த தூய அறிவும் தூய அன்பும் அறமும் மேலோங்கி இருக்கட்டும் பொருளும் புல இன்பங்களும் அறச் செயல்களுக்கு துணை புறியட்டு அறிவே இன்பம் அறமே இன்பம் அன்பே இன்பம் இந்த மண்ணிலே நாம் தங்கி இருக்கும் வரை இந்த பிரார்த்தனை நம் உள்ளத்தில் ஓயாது நிகழ்ந்து கொண்டிருக்கட்டும் பொருளும் புலனின்பங்களும் உறவுகளும் அவற்றோடு தொடர்புடைய உடலும் நிலையற்றது விக்குள் மேல் வாராமம் நல்வினை மே மேற்சென்று செய்யப்படும் உடல் அழி அழிவதற்கு முன்னமேயே உடலின் பயனை உணர்ந்து விடுவோமா ஜென்ம சாஃபல்யம் எனப்படும் பிறவியின் பயனை உணர்வோமாக இந்த உடல் அழிவதற்குள் அழிவதற்குள் அழியாத மெய்ப்பொருளை நாம் இயல்பாக உணர்ந்து கொள்வோமாக மனதின் அமைதி நன்கு உணரப்படட்டும் ஆழ்ந்த மன அமைதியுடன் அத்தரிஷம் அபாத்தரா அக்ஷா வாயுஷா ஆதி ா நா ஆனஸா புஷ அஸ் ாிசி لوकास् SAMASTA SUKHINU HAVANTU OM SHAM TISHAM TISHAM TISHAM TEEH HARIHIK PAPOY DHYANAM NERAYU PERHERTA PADIGURUNA TRASPAM NIKIKI